அதிகம் உலகியல் முதற்கொண்டு நாட்டுப்பாணையும் திருஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும்பான்கு மிக நல்கி உரை உலாம் அவர் மாளிகை செலவிடுத்து வந்த வந்த அடிவர்கள் பலரா அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாளிகை கொடுக்கல திருநீலகண்டை ஆழ்ப்பான மனைவியாடு வந்ததுனால நீங்க போய் பாவம் அம்மா ரொம்ப சிரமம் எல்லாம் ஒன்னும் இல்லைங்க அவங்களுக்கு தங்க இழுத்து மற்றவர்களும் தங்கினார்கள் இந்த அளவு கூட சொல்லுகிறாங்க உடன் வந்தாருக்கு உரையுள் நல்குவது முதற்கொண்டு சொல்லப்படுது தங்கத்தில் தங்கம் உடன்மந்தாருக்கு உள் நல்குவது முதற்கொண்டு அது ஒரு எவ்வளவு ஆளுமையா அதே போல இடத்துல கேள்வி செய்கின்ற இடத்துல அங்க வைத்தாங்க திருநெல்லைக்கர் அங்க போனோம்னு இது பாருங்க தான் இடத்துல இந்த மாதிரி காட்டிட்டார் அது தாம் போன இடத்துல திருநெல்லைக்கர் விடுவோம் எல்லாரும் கூட தான் வர்றாங்க இவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு இருக்க திருநெல்வேண்டருக்கு மனைவிக்கு சொன்ன உடனே அங்க என்ன பார்த்தோம்னா அவங்க என்னன்னாரு இடம் நல்ல வேள்விசெய்கின்ற இடம் இருக்கு பாருங்க அது பக்கத்துல கொஞ்சம் உட்கார வைக்காங்க சாதியை ஒழிப்போம் எங்க வெறும் வாய் தான் இங்க இருந்தா வருது இதுல இருந்து வெளியே வருது இங்கெல்லாம் டன் என்னென்னமோ இருக்குது ஆமா ஆமா நாலஞ்சு லாரில ஏத்தலாம் ஆனா அவங்க எல்லாம் சொல்லிக்கல ஒழிப்பா அதனால இதை போய் இடம் கொண்டு சொன்ன அவர் அந்த வேள்விசிக்கின்ற இடத்தை பார்த்துருந்தாரு வேள்வி சேர்த்த கொண்டு வச்ச உடனே சேர்க்கிறார் ஏற்கனவே அந்த வேள்வியில லேச நெய் இருந்தது இவங்க போய் பக்கத்துல உட்கார்ந்த உடனே வளஞ்சொழித்து எழுந்தது இவ்வளவு சொல்லியிருக்காருப்பா தெரியுமா நீங்களும் அமைச்சர் அவர் எங்க ஐயா ஒரு மாண்பு அமைச்சர் உங்களோட சொல்லி எங்க மாண்புமே மேல ஒன்னு நாடறிஞ்சவர் அரசு அறிந்தவர் உலகம் அறிந்தவர் பக்தர் தெரியும் இந்த பார்மாலிட்டி எல்லாம் மற்ற இடங்களுக்கு போகும்போது இந்த குடும்பத்தோடு வந்தவங்களுக்கு ஒரு தனி கொடுன்னு சொன்னார் தான் வீட்டுல வந்த போதும் குடும்பத்தோடு வந்தவங்களுக்கு நீங்க அங்க போய் தங்கிருக்கலாம் ரொம்ப நாளா வந்து கால்நடை எல்லாம் வந்திருக்கு போய் தங்கி இருக்கிறது இந்த அளவு சொல்லியிருக்கு தெரியுமா எனவேதான் இப்படியெல்லாம் அறிவிப்பை ஆற்றுப்படுத்தி பாக்கிய ஆமா நேர்கொழலார் மனிதன் ஆமா விரல் யாருடன் நீலகண்ட பெரும்பானிற்கு மிக நல்கி உரை உடாமவர் மாளிகை செலவிடுத்து உள் அணிதரும் போதில் பாருங்க தான் வீட்டுக்குள்ள நுழையில அவர்களுக்கு நீங்க அங்க போய் தயங்கிக்கலாமே இல்ல இல்ல இல்ல நீங்க போய் தைங்க அவர்களை தங்க வைத்து பிறகு தான் உள்ள கால எடுத்து வைக்கிறது வரலாற்று அணிதரும் போதில் அறல் இன்னேற்குடலாறு மணி விளக்கெடுத்து எதிர்கொட அணிவுற்றா பாருங்க அந்த வீட்டுக்காரங்க வரவேற்க உரிய எடுத்து கொடுத்துட்டார் அவங்க மணி விளக்க அண்கணிந்தரும் மறைக்குல தாயர் வந்து அடிவணங்கிட தாமும் துங்கனியில் பெரும் தோணியில் தாயர் தான் தொடுவாராய் அருமை அருமை இவங்க போன உடனே அம்மாவே வந்து வணங்கிக்கிட்டாங்களாம் பொதுவாக அப்பா வணங்கிக்கலாம் அம்மா வணங்கப்படாது அப்படிதான் தாய்க்குளம் தாய்க்குளம் தாய்குளம்ல நம்முடைய சமய நெறியில் என்னன்னு கேட்டீங்கன்னா துறவியான பிறகு துறவியான பிறகு தாய் வந்தாங்கன்னா அந்த தாய் துறை வணங்கினுமே தவிர தண்ணி வணங்கக்கூடாது மதுரை ஆதீனத்தில் அழகா பார்த்த ஒன்று பல நாட்கள் பார்த்த ஒன்று அருமையான முறையில எழுபத்தி மூணு தெற்காவணி மூலவீதி மதுரை மறக்காது எங்களுக்கு நாற்பத்தி எட்டு வடக்காவணி மூலவீதி மதுரையும் மறக்காது ஏன்னா சுந்தரேசப்பட்ட இடம் இது வந்து மரம் இருந்த இடம் நடுப்புற திருக்கோவில் அடார இங்க போயிட்டோம்னா நீங்க எப்ப வந்து எப்ப வந்தேள் அப்படின்னு கேட்பாரு பற்ற நேற்றுக்கு வந்துட வேண்டிதானே படக்காவணி மூலம் இவங்க எப்ப வந்து புலவர் மடம் தானே அவரு பூஜை பண்ணும் போது அவங்க தாயார் வந்தாங்கன்னா பூஜை எல்லாம் நிறைவு பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு எல்லாம் திருநீர் கொடுப்பாரு ஓதாவூர்த்தியில கொடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்க பிறகு அவங்க அந்த அவங்க அம்மா அந்த குல செயற்பட்டணம் நகை இதுல தொங்கும் வயசானவங்க அப்படி ஆடும் தரையெல்லாம் தலை எல்லாம் புளிச்ச நேரம் இருக்கும் ரொம்ப வயசானது கையில திருச்சு எப்படி இருக்கும் அப்படி இன்னும் இவர் எங்களுக்கு திரு போய் வணங்குவார் வணங்கினும் இங்க வணங்குறாங்க அவருக்கு அந்த ஏன் வணங்குன்னு யார் வணங்குறது இல்லாம அந்த அன்பு மீது ஒரு வினாட் சொல்லிட்டு இவரும் இந்த குறிப்பெல்லாம் பாருங்க தாயர் வந்த அடிவணங்கோணியில் தாயர் தால் மனங்கொல தொடுவாராய் பாருங்கலாரு இவர் வணங்குறார் இவர் வணங்கு கேட்டா அந்த அப்பா அப்பாவை மதுரையில பார்த்தவொன்னே அந்த அப்பா தோணிபுரத்து அப்பா தோணுனார் இப்ப இந்த அம்மா வணங்கின உடனே தோணி கொடுத்திருக்கிற அம்மா சொல்றாங்களா அவர் கண்ணால் காண்பதெல்லாம் தோணிபுரப் பெருமானி ஏன் உள்ளம் கவர்கள் யாராவன கொடுத்தது பாலு எந்த மாமி கொடுத்தாங்க ஊர் மாமி கொடுப்பாங்களாப்பா உள்ள மாமி தானேப்பா கொடுப்பாங்க தோருடைய செவியன்பா வெளியேறி வந்தாங்கப்பா கருடைய சுடலை எல்லாம் பொடி நல்லா நிறைஞ்சாங்கப்பா அவர் தான் அப்பா கொடுத்தது என் உள்ளம் கவர் கல்வன் ஆதலால் அப்பாவை கண்டவுடனே தோனிபுரத்து அப்பாவும் அம்மாவை கண்டவுடனே தோனிபுரத்து அம்மாவும் தோன்றான் பார்க்கமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்த மீ எங்க இல்லை ார் வெளியா திருப்பராய்வரம் எங்க இருக்க வேண்டியது நம்ம கிட்ட இருக்க வேண்டியது நாம அது செய்யல உண்ணும் அதனாலதான் போயிட்டு போனதுனால போனதுன்னு அர்த்தமல்ல அருமையா பதிப்பிக்கணும் அய்மானார் அருமையா பதிப்பிக்கணும் சிவசிவ அதனால் அந்த நின்ற பெரும் தோணியில் தாயர் தாழ் மனங்கொள தொழுவாராய் தங்கு காதலின் அங்கமர்ந்தருளால் தம்பிரான்கடல் போற்றி பொங்கும் இன்னிசை திருப்பதியும் பல பாடினார் கோல் நீந்தாவது தலையாத்திரை இப்ப முடிஞ்சிருக்குது இனி ஒன்னே ஒண்ணுதான் தொண்டை நாடு செல்லணும் அதனால் இங்கே இருந்த போது பல பாடினார் சீர்காழி சீர்காழிக்கு இப்ப இருக்கிற பதியங்கள் இருக்கின்றன எபது பதியமே ஒரு காட்டுல தலைப்பு கொடுத்தார் ஒருவர் சென்னையில பாளையக்காட்டு ராஜமாத்தினருக்காரு பாளையக்காட்டு இருநூத்தி ஏழு தம்பு சித்தி சேர் அங்கதான் இன்னைக்கும் போய் தங்கறது நாலாவது மாடி எல்லாம் அடிமையா தங்குறது சொல்லுவாங்க அவரு தலைப்பு கொடுத்து பேர் சொன்னது அல்லவா மூவர் மூவர் எழுந்தருளைய பதிகள் பதிகள் அப்படி இத பத்தி பேசுங்க மூவர் எழுந்தருளிய பதிகள் இந்த மூவர் மூவரும் சென்று வந்த பதிகளை தோத்துக்கொள்ளணும் எத்தனை இரங்கல் போயிருக்காங்க அதுல ஒருவரே பாடியது இருக்கும் ஆமா சுந்தரம் மட்டும் பாண்டிருக்கோம் பாடியது மூவரும் பாடியது சரி இப்படி ஒரு தொடுத்துட்டு அந்த மூவரும் பாடியதிலும் கூட சீர்காடியில இவர் சீர்காழியில பல பதியும் பாடியிருக்க எழுபது சீர்காடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தளப்பெருமையை சொல்லி ஞான சம்பந்தம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே மூன்று நாலு மாதம் ஏன் எழுபது பதியுங்களை முடியும் அப்புறம் அப்பர் பாடிய பாட்டு அப்புறம் சுந்தர பாடிய பாட்டு இப்படி இருநூத்தி லட்சம் பதிகளையும் முதல் முதல் பேசியது சென்னைதான் ஒவ்வொரு பதிகளா எடுத்து பேசணும் எழுந்தருடைய திருப்பதிகள் அவரே நீத அதனால் இங்கே தோணிபுரத்துல இப்பொழுது ஆறாவது முறை ஐந்தாவது முறை எழுந்தருடைய போதும் பல்வேறு பதியங்களை அவர் அருள் செய்தாராம் நீல மாவிழ நீலமாவில திருமிடத்தடக்கிய நிமல் அதை நேரம் காலமானவைத்தினும் பனிந்துடன் கலந்த அன்பர்களுடன் சால நாள் பாருங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னாரு அது அருமையே நிமலரை நேரம் காலமானவை அனைத்தினும் அருமை அருமை இப்ப பெருமானி அந்த வழிபாட்டு நேரத்துல பாக்கலாம் எப்பன்னா வடிபாட்டு நேரத்துலதான் பாக்கலாம் எல்லாரும் இல்லனா என்ன சார் திருமுழுக்காவது அது சுளி போட்டிருக்கு மறைச்சிருக்கு சரி தீ தீபாதனை ஆயிட்டு கூட்டிட்டு அப்ப நேர பெருமானை பார்க்கின்ற நேரம் என்பது ரொம்ப அருமையா வாய்க்கும் அது சோடச்சோக்காரன் உபசாரங்களுடன் பெருமானுக்கு காட்ட நம் வணங்கலாம் அந்த அதனால ஆறு காலமும் சென்று வணங்கலாம் எங்க தீர்காடி அங்க தங்கி இருக்கிற நாளில் எனவே அந்த காலந்தோ கலந்தன்போடும் சாலநாலுபவர் தையலாள் தடிவிட குடைகம்பர் கோலமார்தர கும்பிடும் ஆசை கொண்டெடும் குறிப்பினரானார் முன்னையே சொன்னோம் இவர் நாவுக்கரை சொல்லுகிற பொழுது தொண்டை நாடெல்லாம் சென்றேன் காஞ்சிபுரம் சென்றேன் பெருமாட்டியை பணிந்தேன் சொன்ன போது இவருக்கு ஒரு தைப்பு தைச்சு இருக்கு என்ன ஆமா காஞ்சிபுரம் உமையால் தழுவ குறைந்த இடம் அல்லவா காஞ்சி என்று ஒரு அழுத்தம் இருந்திருக்கு அதனால இப்ப என்ன தொண்டை நாட்டு யாத்திரை தான் போக போறாரு ஆனாலும் கூட அந்த காஞ்சி மாநகர் முன்னே ஏன்னா நாவுக்கிறத சொல்லும் போது அதை அழுத்தமா சொன்னரா அதனால என்ன அருமை தெரியுங்களா ஆமா நாம காஞ்சிபுரம் எல்லாம் போகவே இல்லையே வழிபாடு செய்தி என்று அவருடைய திருவுள்ளம் அதனால் தோனி ஆமா ஆசையலால் தடுவிடக் கொடை நம்பர் கோலாமார்தர கும்பிடும் ஆசை கொண்டு எழும் குறிப்பினராய் எனவே காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் மட்டுமல்ல காஞ்சிபுரம் முதலான பதிகள் பணங்கணும் ஆனா காஞ்சிபுரத்தை முக்கியமாய்ச்சி தண்டக திருநாட்டினை சார்ந்து வந்த எம்பிரான் மகிழ் கோயில் கண்டு போற்றி நாம் பணிவதென்று அன்பரு கருள் செய்வார் உடனே சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் என்ன பெரியவங்க எல்லாம் அப்படி இருக்கட்டும் அரியும் தொண்டை நாடு சென்று வழிபாடு செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொன்னாராம் சொல்லிவிட்டு அன்பருக்குள் செய்வார் காலம் பெற்று அந்த பெருந்தோணியில் இருந்தவர் தொண்டர் குழாத்துடன் புறப்பட அப்படி புறப்படும் போது தொடர்ந்து எழுந்து தாதையற்கு அப்பாவும் கூட வந்தாங்க ஏன்னா அப்பா வந்து அஞ்சாவது தலையாத்திரைக்கு வரவே இல்லை அதனால நடுப்புற மதுரைக்கு வந்தார் இப்போ தொண்டை நாட்டு யாத்திரை போகும்போது அடியு அப்படின்னு தான் கூட வந்தார் அப்பதான் அப்பாவுக்கு என்ன சொன்னார்னா வயதுதான் ஆயிருக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருக்கு வயசு பதினாறு இல்லைங்களா பதினாறுன்னால்தான் ஆகப்போது ரெண்டாவது வந்து இவர் பிறந்ததுங்கிறது ரொம்ப காலம் தள்ளிதான் தவங்கிடந்த பிறந்திருக்காரு மேலும் ஒரே ஒரு குழந்தைதான் ஏகன் தான் அநேகன் இல்லீங்களா நாமக்கரு அப்பாவுக்கு தான் அநேகன் ஒரு ஒரு பையன் ஒரு பாப்பா சுந்தரருக்கு ஏகன் தான் மணிவாசருக்கு ஏகன் அநேகன் இறைவன் ஆடிவாழ்க்கு சொல்லணும் ஏன் வரலாறு இல்லா இருப்பாரு அதனால அவருக்கு அவர் சொன்ன வாக்கையே பெருமானி நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர் ஒருவரோ ஒருவரோ தெரியலையே ஏகன் அணியகன் இறைவன் அறிவாழ்கேகம் கெடு தாண்டவேந்தன் அறிவல்கள் என்றுதான் சொல்லி மணிவாசலி போற்றணும் வேற வழி இல்ல எனவே இப்படி என்ன சொல்றாரா இப்ப அப்பாவின் ஒரு பைய எடுத்துக்கிட்டு அந்த அதுல பெட்டியது கிட்டியது ஒரு பைதான் வச்சிருப்பாங்க என்ன மாற்று உடை ஒண்ணு இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா அந்த ஆடம் வந்து குளிக்கிறது சாய வைக்கிறது திருநீட்டுப்பையும் தூக்கி வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் எங்க வேணாலும் போக ஜாதும் ஊடே ஆவரும் கேள்வி அப்படி போடு அப்படி பொறுப்புதான் அப்பர் நீர் இனி இங்கு ஒடிந்து ஆறு மாறி அங்கி வேட்டு அன்போடும் துப்பு நேர் சடையார்தமை பரவியே தொழுதிரும் என சொல்லி சிவஜிவ அப்பாட்ட அப்பா நீங்க இங்கே இருந்து வேள்வியெல்லாம் செய்யலாம் ஏன் ஆயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருவார் வேள்வி செய்யணும்னு தானே அதனால அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவர் வயது முதுமையமா இருந்திருக்கலாம் அதனால இங்க இருந்து நீங்க ஒண்ணு இங்க இருங்க எங்க பயத்து வீட்டு கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல மாட்டான் இருதான் நூற்றாண்டு இல்ல இல்ல அந்த நூற்றாண்டு இங்க இருங்க எதற்கு உடல் வேற சிரமமா இருக்கு இருந்து சரி தம்பி சொன்ன அப்பாவும் இருக்கு எனவே தொண்டை நாட்டு யாத்திரைக்கு தந்தை யார் வரவில்லை அதனால சொல்லிவிட்டு பரந்தொழுது என சொல்லி மெய்பெருந்தொண்டர் மேல்பவர் தமக்கெல்லாம் விடை கொடுத்தருடி போய் ஒப்பில் ஆதவர் வழி இடை பணிந்து அன்போடு செல்வார் அவருடைய திருவடி எங்கே செல்கிறது தில்லை செல்வம் மல்கிய தில்லை மூதூரின் தில்லை மூதூர்கிறர் திருவாசனம் ஞாபகத்துக்கு வராமல் இருக்கலாமா தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் எங்க இருக்க கீர்த்திருவன் அதெல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்க கொட்டி வச்சு திருவாசனம் தான் திருவண்ணாமலையில் தாத்தடி ஒன்பது மணிக்கு முடிக்கிறது எப்ப பாத்தடி பன்னெண்டு மணிக்கு சிவ சிவ நம்ம திருவண்ணாமலை என்ன பண்றது நேரம் ஏது அவங்களும் எல்லாம் பணியில இருக்கிறாங்க எல்லாம் எட்டு மணி எட்டரை மணி கடைய கட்டிட்டு வர்றாங்க ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு வந்துருவாங்க சிவான்னு நாம போய் உட்காந்து ஒன்பது மணிக்கு வந்து அவங்க ஒரு பையன் கேட்கறதுக்கு இல்ல பத்து பதினொன்னு பன்னெண்டு என்ன போலாமா அப்படின்னா போலாயா அப்படி இருந்தாலும் பன்னெண்டரை கூட போவோம் அப்படிதான் நடிச்சவோம் அறிக்க மலம் சென்று திருவண்ணாமலையில அப்படிதான் முடியும் அதனால திருவழ ரொம்ப அருமையா அப்படி கொட்டி வச்சிருக்க என்னமோ அவர் திருவாசகமும் திருவாசகமே அதுல என்ன பண்றது சிவம் போ எனவே இப்படி அந்த சொல்ல வரேன் தில்லை மூதூர் என்று சொன்னார் சொல்லும் போதே திருவாசகம் என்ன பண்றது படிக்கவே இல்லையா செல்வம் மல்லிய தில்லை மூதூரில் தில்லை மூதூர் தான் ரொம்ப அருமையான திருவாசகத்தையும் தொடரா இருக்கு திருநடம் பணி தேத்தி பல்வேறு தொண்டர் எதிர்கொள்ள பரமர்தம் திருத்திணை நகர்பாடி வர் பல்வேறு அந்த திருப்பதிகளிலும் செல்லுகிறார் அந்த திருப்பதிகள் எல்லாம் குறித்து எத்தனை தொண்டை நாட்டு திருப்பதிகள் அதெல்லாம் கூட ஒரு இது செய்தா பேராசை எனும் பிணியில் பிணியில் பிணிப்பட்டு அது முப்பத்தி பதிகளையும் அவங்க எல்லாம் மெதுவா நிதானமா இருந்து போய் நமக்கு அப்படி நிதானம்லாம் இல்ல சீக்கிரம் வழிபட்டா அப்ப மூன்று நாள்ல வழிபட முடியுமா என்று பார்த்து மூன்று நாள்னா எங்கே தொடங்கினால் எந்த பதியினால் நம்ம அந்த மாதிரி வர முடியும் மூன்று நாளில் நிறைவுப்படுத்தலாம் என்றெல்லாம் பதியல் தெரியுது அதை வந்து போற எதை முன்னே வைத்து எதை பெண்ணே போனால் நல்லதுன்னு நல்லது பார்க்கணும் விரைவில் பார்க்கணும் அல்லவா தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே பலரும் மேற்கொள்றாங்க நெய்வெளியில அருமையா ஒவ்வொரு இதுவும் வந்து இதுக்கு கிரிவலம் வர்றாங்களே ஒரு குழு மூணு மணிக்கு புறப்படுறாங்க காலையில அலுவலகத்தையும் முடிச்சுக்கிறாங்க அதனால மறுநாள் காலையில அலுவலகமும் உங்களுக்கு வேலை குறைய கூடாது என்ன கிடீங்க அம்மா என்ன பண்றது இம்மை அம்மை ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு மூணு மணிக்கு பிறப்படுறாங்களாம் அஞ்சரை மணி அவன் திருவண்ணாமலை போயிடறாங்க ஏழு டு ஒன்பதுக்குள்ள பலம் வந்துடுறாங்க ஒன்னே பரப்பிடாங்களா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குறாங்களா தூங்கிட்டு அலுவலகம் ஆகவே ஒரு அருமை அன்பர்லிக்கு வந்துட்டீங்கன்னா போலாம் அதே போல மாதத்துல ஒரு நாள் ஒதுக்கி ஞாயிற்றுக்கிழமை அத வந்து தலைம நினைச்சுமே கேட்டு இருக்குதா இல்லையே அதனால விரைவில் இது பண்ணு அப்படி செஞ்சா நல்லது நாங்க இப்ப வந்து இந்த திருவண்ணூர்ல தொடங்கின சுந்தர தேவாலம் சிவகாசி என்பவர்களோடு திருவண்ணூர்ல தித்தா பெரிசுவ இந்த ஐயாதான் இருந்து உணவு எல்லாம் கொடுத்தா இன்னைக்கு திருவண்ணூர்ல தொடங்கினாங்க அதை நாங்க நிறைவுப்படுத்தும்படியான காலம் வந்தது போன தரம் தான் அந்த ஆடிச்சுவாதி இன்னைக்கு அதுக்கு முன்னையே எல்லா பதியத்தையும் முடிச்சு இந்த தலைக்கு தலை மாலை அணிந்ததுன்னு தானனை இது ரெண்டும் திருவஞ்ச கடத்துல அதனால அதை மட்டும் பாக்கி வைத்திருந்து ஆடிச்சுவாதிக்கு அங்க போய் நிறைவேற்றிடுவோம் அந்த குங்குநாட்டு திருப்பதிகளை வழிபாடு செய்திருவோம் ஏழே திருப்பதி தான் குங்குநாட்டு திருப்பதி பாடப்பட்டு அது அப்புறம் நல்லா அங்க ஒரு அன்பர் பவானி அன்பர் தியாகராஜன் இங்க கூட தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாராவது நல்ல அன்பர் பா வந்து எந்த திருப்பதியை முன்ன வைத்தா ஒரே நாள்ல நாங்க கொங்குநாட்டு திருப்பதிய வழிபாடு செய்திருந்தோம் எங்களுக்கு முக்கிய அர்ச்சனை எல்லாம் இல்ல அங்க போய் அந்த பதியத்தை முழுதும் படிக்கணும் அவரை நேரம் தான் போகணும் திருவஞ்சமா கூடயா கரூர் பகுதியில் இருக்க அத நம்ம முதல்ல அஞ்சரை மணிக்கு ஆறுக்குள்ள வழிபாடு செய்த நேர கரூர் அப்புறம் பவானி திருச்செங்கோடு இத நாளையும் மத்தியானத்துக்குள்ள முடிச்சுட்டோம் மூணு ராத்திரம் முடிச்சிடல மூணு மணிக்கு மேல அப்படின்னு ஏன்னா வந்து இதெல்லாம் அவிநாசி எல்லாம் எட்டரை மணிக்குல முன்னேடிச்சுருவாங்களாம் மேல கதை சாச்சிடுவாங்க அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அருமையா திருவஞ்சமாக்கூடல கொடுங்கி அஞ்சரை மணிக்கு அவரபடியே வந்து மத்தியானம் திருச்செங்கோடு எல்லாம் முடிச்சுட்டேன் இரவு வந்த அவினாசி வழிபாடு நேர கோவை போய் பேரூர்ல சாந்திங்காலியா மடம் ஐயா நீங்க இங்க வந்துருங்க நம்ம சாப்பிட்டுட்டு இங்க இருந்து மறுநாள் காலையில் போய்க்கலாம் மடங்கு கொஞ்சம் நமக்கு வம்பு இல்லாம இருக்குதா அதனால அதுலயும் இப்ப இந்த ரெண்டாவது இளவரசாவது படிச்சவரு அந்த முன்னே இருந்து படிச்சவரு நாங்கெல்லாம் சேர்ந்து சண்டிகேட்ல சென்னை இருந்தவங்க தான் அதனால எனவே இப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஆத்திரி நேர்த்தா பேரூர் போயிட்டோம் அதெல்லாம் ஒரே நாளில் கொங்கு நாட்டு திருப்பதிகள் ஏழை நாம நிறைவுப்படுத்தலாம் திருவஞ்சிமாக்கூட படிச்சோம்னா ஆனா அஞ்சரை அஞ்சரை அஞ்சு காலுக்கு அங்க இருக்கணும் அங்க போய் நான் குளிக்கிறேன் கிளப்புக்கு போச்சு ஒரு பதிவு நடத்தினோம் ஆமாம் சொல்றது யஜமான சுவாமிகள் திருப்பண்ண போது போனோம் தோட தலைமல்லாம் சோழ நாள்லாம் போயிருக்கோம் இந்த மயிலாடுதுல இருந்து சில அந்த ஐஏஎஸ் பேர்லாம் வருவார் வந்தா நேர அவங்க வந்து என்ன மயிலாடுதுறையில இருந்து சரி இந்த பரவாயில் திருவிறு பக்கம் போறதுன்னா அவங்களை வர சொல்லிடுவோம் ஆடுகுறையில அஞ்சு மைல் தான் இருக்கு ஆடு துறையில நாலு ஐம்பதுக்கு நாங்க வந்துடுவோம் ஏன்னு சொல்லிட்டு அவங்க நாலரைக்கே வந்துடுவாங்க அப்படின்னு ரெண்டு ஜீப்ல வந்துடுவாங்க இங்க இருந்து போகும்போது ஒரு நாள் சொல்லிச்சு ஜெய்யா அவங்க எல்லாம் காலையில காட்டியும் சாப்பிடுறவங்க சாப்பிடல ஒண்ணும் இல்ல சரி இந்த என்ன பண்ணுவோம் திருமணத்தை நினைச்சா என்ன பண்றேன் சுட சுட சுட சுட சுட மூன்றரை மணிக்கு வடை போட சொல்ல திருமலாந்துறோம் அவங்களும் சரி போலாம் வடைய காக்கு சாப்பிடலாம் அவங்க ஆச்சரியப்பட்ட போய் வடையும் காவியும் சுட சுட கொடுக்கறது குறுக்க வச்சுட்டு அதெல்லாம் அனுப்பிட்டு திருக்குள்ள இந்த மாத சரியா நாலு நாலரை மணிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஃபனுக்கு இறங்கணா தேவலாம்னு நினைப்பாங்க நான் சொல்லிவிடுறது மன்னிக்கணும் டிஃபன் என்னைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஆனா தலம் என்னைக்காவது கிடைக்கும் தினமும் கிடைக்கும் கிடைக்கும் அதனால இன்னைக்கு ஒரு கால் சாய்ந்தரம் கால சாப்பிடாதுன்னாலும் பரவாயில்ல ஆனா அர்ஜாம்பத்துக்குள்ள இன்னொரு பதி பார்த்துடலாம் இப்படி சில பேர் இருப்பாங்க சில பேரு ஒரு காபிக்கு விட்டாங்களா அவனால நமக்கு அன்பிட் வர வேண்டியது கிளப்புக்குள்ளட்டாட வாங்கலாமா உங்களுக்கு பாலா வாங்கி கொள்ளு கொடுக்கணும் இல்ல உங்களுக்கு கிழப்புக்குள்ள நுழைஞ்சோம் போச்சு நான் அதெல்லாம் முப்பது நாள் நுழையரும் இப்ப என்ன போயிட்டு யோசிக்கும் வேலையில் உண்பு அது உறங்குவதுமாக முடியும் தாய்மானார் யோசிச்சு யோசிச்சு பாக்கிறேன் என்ன செய்யறேன்னு ரெண்டு காரியம் சார் நான் விடாம செஞ்சிருக்கேன் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் என்ன என்ன வேலை தவறாம சாப்பிடுவாங்க நேரம் தவறாம தூங்குவனுங்க அவரை நோக்கி சொன்னது இல்லை நம்மை நோக்கி சொன்னது அது ஆமா ஆமா அவர் பெரிய ஞானி ஞானி நம்ம சொன்னார் யோசிக்கும் யோசிக்கிறாராம் என்னதான் நம்ம சரியான வேலை செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம் ரெண்டு வேலை செஞ்சிருக்கையா அப்படின்னாரு என்ன என்ன ஒன்னு அருமையா காலையில எட்டு ஆச்சுன்னா அதுங்களா அது வெறும் இட்லி விட்டா மட்டும் இட்லின்னு ஒரு பொங்கல் இட்டினா ஒரு உப்பா ஏதேன்னு ஒன்னு தொடுகரி இருக்கணும் தட்னி சாம்பார் முனாபிடி இத்தியாதிகள் இதெல்லாம் இருக்கணும் காஃபி இருக்கணும் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா ஒரு பொறியல் ஒரு கூட்டு ஒரு பச்சடி அதோட சாம்பாரத்தோட இருக்கணும் சிவஜி காத்தின்னா ஒரு வத்த குழம்பு அப்படி இருக்கணும் அப்பளம் இப்படி யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அவர் பார்த்தாரு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா என்ன கண்ணை துயிந்தவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்னுக்கு நிந்துருகையா மாட்டோம் நீ எல்லாம் கூட கூட வர வரேன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் பார்த்தேன் எங்களுக்கு மனசு நிறைய பண்ணடி என சொன்னியே யோ என்னையும் அழைச்சிட்டு போடு கண்டிப்பாடு அப்படின்னு சொன்ன நான் அதனால விட்டுட்டு பார்க்கவும் கஷ்டமா இருக்கு நீ வரவும் மாட்டேங்கிற என்ன போனி ஆமா விட்டுட்டு பார்க்கவும் மனசு இல்ல உள் நிக்கு நின்றுருகாம் சேர்ந்து போலாம் என்றெல்லாம் சொல்றேன் தொண்டை நாட்டு தல யாத்திரை சிவகுமாரெல்லாம் இருக்கிறாரு இவங்க எல்லாம் தெரியும் இல்ல தொடங்கினால் மூன்று நாளைக்குள்ள தொண்டை யாத்திரையை நாம் நிறைவுப்படுத்தலாம் ஆனா அங்கங்க இறைவடிபாடு யாத்திரையும் இல்ல லாங்க மகிங்கம் வெல்லப்படாது அதனால ஆனா வருகின்ற உன்னு உண்ணும் போது சிலது இல்லைன்னா பத்தி கவலை இல்லை அப்படி போயிடணும் போப்ப ரெண்டு படம் வாங்கி தான் போவேன் என்ன அப்படின்னு சொன்ன அப்படியாக இருந்து போடணும் அது போல நடுநாட்டு யாத்திரை தொண்டை நாட்டு யாத்திரை இந்த சோழ நாட்டு அந்த காலத்துல இவங்க அடங்கல் முறையில் என்ன பண்ணீங்கன்னா காவிரியை மையமா வைத்து வடகரை தென்கரை பிரிச்சிருக்காங்க அது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டது நாமும் ஏன்னா காவிரி அப்போ அது வந்து அவங்களுக்கு எல்லாம் கடற்கறது கஷ்டம் இப்பதான் நம்ம வந்து எல்லாம் முசிரியில ஒரு போட்டாங்க இப்ப இதே இதுல நாங்கெல்லாம் தொட்டியத்தில் இருக்கும்போது முசுரி இது காவிரி கடந்துதான் திருச்சி வரைக்கும் போகணும் முக்கம்பு வரைக்கும் இப்ப முசுரிய ஒண்ணு கட்டிவிட்டாங்க அதனால ரொம்ப அருமையா வந்து இந்த படகு மேலும் தண்ணி இன்னும் படகுன்னு ஒண்ணு வேணும் தண்ணி அரியன் வாங்க அப்படா கொடுத்தா இந்த கரையில இருந்து அந்த கரை ரெண்டு அணா கொடுத்தா போதும் அப்படின்னு பெரிய காரியம் ஆடி மாதம் ரெண்டு பேர் அந்த தள்ளாங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் ஆகும் எதுக்கால லாலாப்பேட்டையோ அல்லது முசிலிருந்து குளத்திலேயோ போவார் இப்ப எவ்வளவு வசதி வந்துட்டு அதனால காவிரி வடகரை தென்கறி தலங்களை வைத்து ஒரு ஆறு தளம் எட்டு குறையாம செய்யலாம் என்று போட்டு சோழ நாட்டு திருத்தலம் இந்த தரம் ஒரு பகுதி வரை அடுத்த ஒரு பகுதி அடுத்த ஒரு பகுதி ஆக எப்படி முடிக்கணும் ரொம்ப நாள் தள்ள முடியாது போட்டா தேவலான்னு சிறுவருள் எனவே என்ன செய்யும் இல்லை மூது உடனில் திருநடம் பணி தேசி பல்வேறு தொண்டர் எதிர்கொள்ள பரமதம் திரு திணைநகர் எல்லாம் தொண்டை நாட்டே நடுநாடும் தொண்டை நாடுமா இருக்குது இன்னொரு அறிவிப்பாடு இணைப்பு எழுதியா நம்முடைய தர்மாஜின பதிப்பில் வரும் உதவி எழுதுறதுக்கு நல்லா எழுதுவார் அருமையா அதெல்லாம் வைத்துக் கொண்டு எழுதுறோம் இப்ப மூன்று பேரும் அந்த நான் தலையாத்தடைங்கிற சொல்ல பயன்படுத்துவதில்லை ஏன்னு கேட்டா தளம் சொல்லு திருமுறையில இல்லவே இல்லை யாத்தடைங்கிறது கிடையாது சும்மா பின்னால வந்தது செலவு நயப்பு என்று நயப்புன்னு விரும்பி செலவுன்னா செல்லுதல் நடத்தான் விரும்பி செல்லுகின்ற செலவு அப்படிதான் வச்சிருக்க விளங்காதுன்னு விளங்கிட்டேன் அவ்வளவுதான் விளங்காது என்ன விளங்குறது செலவு நயப்பு தான் அப்படி போகும்போது தெளிஞ்சான சம்பந்த நினைப்பு மேற்கொண்டது சீர்காழியை மையமாக தாளம் பெற்றது எங்க திருக்கோலக்கா அதான் முதல் ஒரே தகம் இரண்டாவது போனது தாத்தா உருப்பு சரிங்களா திருநெனிப்பள்ளி அதுலாம் தெம்பு புகார் அதெல்லாம் போனது இல்ல நாட்டு செலவு அப்புறம் தொண்டை நாட்டு செலவு வடநா இது வடநாட்டு செலவு இந்த யாத்திரை செலவு பாண்டி நாட்டு செலவு என்று நாட்டு வகையில தான் அவருடைய அந்த செலவு நான் அமைக்க வேண்டியது முதல் ஒன்னு ரெண்டு முடியாது சுந்தர தான் அப்படியே சுந்தர திருநாவலூர்ல சொன்னார் திருவண்ணூர்ல ஆட்கொண்டார் திருவண்ணூர் ஆட்கொண்ட பிறகு திருவாரூர் வர்றார் பாப்பான்னு சொன்னவுன்னு ஆரூர் போறார் இது முதல் தலையாத்திரம் சொல்ல முடியலூர் வருவதை முதல் செலவு பரவிய கொண்டு போய் போய் வருகிறார் மையம் செலவு நாய்ப்பு மட்டும் வந்தது இரண்டாவது மையமாக கொண்டு போய் போய் வருகிறார் யாத்திரை மேற்கொண்ட வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான அமைப்பு என்ன ஒரு ஒரே ஒரு முறை நம்ம சேரமானோடு போகும்போது திருநாக மட்டும் போயிட்டு வர்றாரு ஆனா அது அவர் இன்னும் பல பதிகள் போயிருக்கலாம் ஆனா அது ஒரு நாட்டை ஒரு பதி ஒரு பதிவு மட்டுமே சென்று வர்றார் அப்படி இன்னொன்னு என்னன்னு கேட்டா நெல் வந்துட்டு அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு தரம் போய் வர்றார் ஒரே ஒரு ஊர் தான் போய் வர்றார் அதெல்லாம் நம்ம ஒரு திருப்பதி செலவு நாய்ப்புன்னு அமைக்க முடியல அமைக்காமல் இருக்க முடியல இதெல்லாம் குறிக்கணும் குறிக்கணும் நம்முடைய மூவரும் எவ்வாறு அந்த திருப்பதி செலவை மேற்கொண்டனர் எவ்வளவு வகையில் வேறுபடுகின்றனர் அதெல்லாம் எழுத வேணாமா எழுத வேணாமா இன்னைக்குதான் சொல்றது தெரியல அதனால மணிவாசகர் கேட்கவே திருவாத ஊர் தோன்றியதுன்னு அது ஏதோ சொல்றோம் சைக்கிள் ஏற்பாடு இருந்தா தெரியும் திருவாதூர் ஏன்னா ஒரே திருவாசகத்தில் பாத ஊர் பாத ஊரின் வந்தினி தருடி பாதச்சிலம் காட்டிய பரிசும் பெருமானி திருவாத ஊர்ல இருக்கின்ற பொழுது உன்னுடைய பாதச்சிலம்பொலியும் அப்ப நம்முடைய அறுபத்தி பாதச்சலம்பொலி கேட்டவர்கள் யார் யார் அறுபத்தி மூணுல ஒரு சேர்ல பாவம் அறுபத்தி மூணு யார் பேர் என்ன சேரமான பெருமாள் கேட்ட அது போல மணிபாசர் கேட்டிருக்கோட்டிய பரிசும் அந்த உருடம்தான் வாதம் ஊர் வந்துடும் வாதம் ஊர் வந்துடும் சிவசிவன் திருக்கோயர் முழு நல்லா தில்லையை பத்தியே போட்டு என்னமோ அவருடைய வரலாறு அறிவதற்கு எல்லாமே போயிடுது பாடியிருக்குள்ளது திருவாசருது போட்டி திருவல் அருடையது நீர் திரு என்ன உத்தரகோசம் அரசு என்று வருது பல பாட்டுல கண்டபத்து இதெல்லாம் தெரியல உள்ளதுன்னு போட்டு வச்சிருக்காங்க சொன்னது போல அவருக்கும் உண்மையான மணிவாதர் வரலாறும் சேக்கிலாரால் அருளப் செய்யப்பட்டிருக்குமான நாமும் நாமும் அவ்வளவுதான் ஏதோ திருவாரூர் எழுதியது திருவாரூர் எழுதியது சீர்காழியில் அவ்வளவுதான் சொல்ல முடியாது உண்மைதான் அப்படின்னு சொல்ல முடியாது போய்விட்டது எனவே இந்த மூவருடைய செலவு நாயப்பை இப்படி எல்லாம் எண்ணணும் எனவே இவர் பாருங்க இப்ப தொண்டை நாட்டு செலவு நெய்ப்பு என்று சொல்கிறோம் திருத்தணி நகர் செல்கிறார் அங்கிருந்து திருமானிக்குடி அங்கிருந்து திருப்பா திருப்பலி ஊர் அப்படியே நம்ம குறிச்சிட்டு வந்தோம்னா தொண்டை அந்த திருப்பதி சொல்லித்தே வரலாம் சரிங்களா இவ்வாறு எல்லாம் வணங்கிய பெருமான் முன்னி மாவணங்காப்பன இருந்தவர் கலை பணிந்து அங்கு முன்ன மா முடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் ஒடிந்தே முன்னம் மா முடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் அதே போல மூவர் தமிழை செய்கிறார் எவ்வாறு முகந்தெடுக்கிறார் மூவர் தமிழை அதெல்லாம் என்ன சில பதியங்கள்ல தொடக்கத்தை தொடருவர் சிலதுல கடைசி வரிய முன்ன வைப்பார் இடையடிய முன்னே வைப்பார் சிலது வெறும் கருத்தளவே செய்வார் அப்போ மூவர் தமிழை எவ்வாறுலாம் நல்ல ஒரு அப்படியே எழுதணும் யார் எழுதலையே எழுதுனால எழுதுல எழுதணும் அப்படி பாருங்க என்ன எழுதுல பாருங்க முன்ன மாடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் ஒடிந்து பாருங்க எனவே திருப்பா திருப்பதி பாடிய பதியத்துல ஒரு பதியத்துல ஒரு பாடல் என்ன செய்யறாராம் முடக்கால் முனிவருக்கு அருள் செய்ததை பாடுகிறார் அப்படிங்கிறார் அப்போ அந்த பதியம் முழுதிலையும் அந்த ஒரு இவரை ஈர்த்திருக்கிறது முதல் பாட்டு முதல் புள்ளி பதியத்துல முன்னுடக்கால் முயற்க அருள் செய்த வண்ணமும் என்று தொடங்கி அப்ப பாட்டினுடைய தொடக்கமும் அதுவே இல்லைங்களா அவர் எடுத்து முகந்த இடமும் அதுவே அப்ப முதல் குறிப்பாக அவர்கள் இந்த இடத்தை முகந்திருக்காரு இது போல நீங்க பூர் அப்படி தோத்த ஒரு அருமைப்பாடு தெரியும் நான்காம் பாட்டு அஞ்சாம் பாட்டு கூட எடுத்திருக்கார் எடுத்துட்டு விட்டுருக்கார் பண்றதெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு அருமையான அமைப்பெல்லாம் வைத்துக் கொண்டு எடுத்திருக்காரு வெறும் பாடி அப்படி விட்டுறாரு பாடி என்று விட்டுறாரு எடுத்ததை மட்டும் சொன்னா பாருங்க அதெல்லாம் புதிச்சால் நல்லது குறித்து வரும் அநேகமா தர்மியாதின பதிப்புல வரும் ஒன்பது திருத்தொண்ட தொகையில இருப்பதை அப்படியே சிறவியல் கொண்டு எழுதிட்டார் அவ்வளவுதான் திருத்தொண்ட தொகை மூலம் வடிநூல் நம்பியாண்டா நம்பிகள் இந்த ரெண்டு பேரையும் அப்படியே மூலமும் வடியுமா வைத்து எழுதிட்டார் ஆகவே இவருக்கு முன்னதான் சைக்கிளாருக்கு முன்ன நம்பியாண்டா நம்பிகளே குடிச்சிருக்காரு அவ்வளவு நம்பி பட்டார் போற போக்கல அவ்வளவுதான் அதனால முன்னே முன்னதான் இவங்களுக்குலாம் முன்னதான் ஆனா மூவருக்கும் பின்னதான் முடிந்த கருத்து அது மறுமடைய ஆயினுவாக மற்ற ஆறாளும் சரி எங்களுக்கு ஆனா அவங்க எல்லாம் மறுமடைகள் காசு எல்லாம் எல்லாம் எனவே மோடி தேத்தி மண்ணு பார்பொழில் திருவடுகூர் திருவடுகூர்ல பனங்கி போய் பின்னு பார்சடையார் திரு அக்கரை பிள்ளையார் அணிவுற்றா திருவக்கரை என்ற ஊருக்கு பணிந்துள்ளாராம் பக்கரைப் பெருமாந்தனை வணங்காம் கமருனான் அருடாலே செக்கர்வேணியார் இரும்பை மாகாணமும் சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர்வலர் அதிக வீரட்டமும் மேலாம் தொண்டை நாட்டு நடுநாட்டுப் பதிகள் இரும்பை மாகாணம் திருவதி வீரட்டான இவற்றை எல்லாம் வழிபாடு செய்தாராம் செய்து திருத்தொண்டர் வந்த எதிர்வலர் தொழுதேடுந்தனை ஆதிதேவரங்கமர்ந்த வீரட்டானும் சென்றடைபவர் முன்னே பூதம் பால நின்றாடுவார் திருநடம் புலப்படும்படி காட்ட பேத பாலகர் பணிந்து மெய் உணர்வுடன் உருகிய வெறுப்போடும் கோதில ஆயிசை கொளவு குண்டை குரற் பாருங்க இந்த குண்டை குரற்ம் எடுத்தே திங்கிறார் ஆமா திருவடகூர்னு இங்க போட்டப்பட்டிருக்க அது இன்னைக்கு திரு ஆண்டார் கோயில் பெயர்ல அதெல்லாம் நம்ம வந்து ஆமா ஆனா இப்பே எழுதுறான்னு பாருங்க சி கே கல்வெட்டு கல்வெட்டு எனவே எனவே இந்த மாதிரி ஊர் பெயர் கூட மாறி இருப்பதெல்லாம் புரிக்கணும் இன்னைக்கு போறவங்களுக்கு தெரியாதுல்லவா அதனால இப்படி அருகே குண்டை குரட்பூதம் என்று எடுத்து பறவிய திருப்பதி திசை பாடினார் பணி தங்கு விர உம்மன்போடு மகிழ்ந்தவர் விமலரை போய் அரவ நீச்சரை அங்கனர் தாமகிழ்ந்து உரை திரு ஆமாத்தூர் அங்க போய் திருபுறத்து வந்தருளிய திருமறை சிறுவர் செந்தணிவுத்தார் இந்த பதிகளெல்லாம் பாடிக்கொண்டே செல்கிறார் அங்கெல்லாம் இருந்து பெருமானை சென்றணிந்து சிந்தையில் மகிழ்விருப்பொடுத்துகள் திருஆமாத்தூர் போன்ற பொன்டயங்கு பூங்கொண்டையும் வன்னியும் பொனிந்தவர் அடி போற்றி குண்டவார் சிலையெனத் திருப்பதிகம் கொலவிய இசைப்பாடி நன்றும் இன்புறப் பணிந்து செல்வார் திருக்கோவலூர் நகர் சேர்ந்தார் அப்படியே சென்றவர் திருக்கோவலூர் நமக்கு தெரியும் அங்கையெல்லாம் சென்று பாட்டு நாளாம் கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகடல் பணிந்தேத்தி ஆவின் ஐந்து வந்தாடுவார் அரையணி நல்லூரை அணிந்தேத்தி அந்த பகுதியில் மலை மாதிரி இருக்கு மேல் இருக்கிற பெருமான் தான் அரையணி நல்லூர் பாவந்த செந்தமிழ் பொடு பரவுவார் பரவு சீரடியார்கள் அன்புறு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார் அதனால அங்கு அறிவரெல்லாம் வணங்கி அம்மேன்மை பெறும்படியான அருமையான பதி அந்த பதியெல்லாம் வணங்கி சென்றார்களாம் சீரில் மன்னிய பதிய முன்பாடி திரு அரையணி நல்லூர் பாரில் மல்கிய கொள்கையால் பங்கதம் மலைமிசை வழங்கொள்வார் பாரில் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தோறும் பணி தேத்தும் காரில் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார் திருக்கோவலூர் திரு அரையநல்லூரிலிருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை தெரியும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அங்கிருந்து அறிவுரெல்லாம் இதோ திருவண்ணாமலை தோன்றுகிறது என்று சொன்னாராம் சொன்ன ஞான சம்பந்தர் இங்கிருந்தவாரே அப்படி வணங்கியவர் திரு அண்ணாமலைக்கும் செல்கிறார்தான் அது கண்டது என்று சொன்னது வளங்கிடல் செய்வார் அண்ணா அன்பர் காற்றிடக் கண்டார் அண்ணாமலை அங்கமரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் படி கைதொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமலையால் எனும் பதியம் பாடி தொண்டருடன் போ தென்னீர்முடியார் திருவண்ணாமலையில் சென்று சேர்விட்டார் பாருங்க இப்ப உண்ணாமலை உமையாருடன் உடனாகிய ஒருவனுங்கிற பதியம் நம்ம திருவாந்து திருமுறை பதிப்புகள்லாம் எங்க போட்டிருக்கோம் திருவானை இது திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கோம் நான் என்ன சொல்றேன் திருவண்ணாமலை பதியம்தான் எங்கிருந்து பாடியது திரு அரியநெல்லூர்லிருந்து பாடியது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்காக இந்த வரலாற்று முறையோம் கொண்டாந்தோம் இப்ப ஒன்று என்ன நம்ம அடங்கல் மருத்துல பன்முறை இன்னொன்னு தலைமுறை இருக்கு பன்முறை தலைமுறை அந்த பதியத்துல என்ன ஊர் இருக்கு அதான் போட்டிருக்கு இப்ப கூட தானனை முன்படைத்தான்ற பதியம் எங்க போட்டிருக்கு திருவஞ்சைக்கல் போட்டிருக்கு திருவஞ்சக்கல் பாடினாரா இல்ல யானை மேல இவர் செல்லும் போது இல்ல சரிங்களா அப்ப திருவன்து தாண்டி முன்படித்தான் திருவஞ்சிக்கிறதா சொல்லப்படாது பாடியது எங்கே சென்று கொண்டே பாடினது அதிலும் அந்த நிறைவாக இருக்கிற பாட்டு எங்க பாடுனது கைலாயமே சென்ற பிறகு பாடினது ஆமா ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னோடித்தான் மலையை சூடி செய்யின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழி செய்மிடால் இசைந்தே தீய பத்திவையும் ஆழிகடல் அறையா அஞ்சை அப்படியர்ல வந்து இருக்கு அன்னைக்கே கூறியில் வந்து இருக்கு கூரியரில் வந்த பதியம் எது என்றால் தானே முன்படைத்தான் அம்மா கேட்டான் பையன் கேப்பா இல்ல இது போகும்போது பாக்கிட்டே போனதுன்னா அங்கிருந்து எப்ப வந்தது கூறியர் கூறியதான் உண்மையிலேயே ஆழி கடல் அறையா அஞ்சை அப்பர் கருவிப்பதே கூறிய யாருன்னாருணன் கொண்டு போய் சேர்த்துறப்பா அப்படின்னா சரி திருவிழா மாலைப்பான் இவர் சேர்மன் பெருமாள் அதுவும் கூறியதான் மாசாத்தன்னு ஒரு ஆள் இங்க வாப்பான்னார் பத்திரமா கொண்டு போய் இதை கொண்டி அங்க சேர்த்து ஆகவே அப்பவே கூறியிருந்திருக்கு தெரியும் ஆகவே தக்க ஆள் மூலம்தான் அந்த காலத்துல போக வேண்டியது வேற வெடிக்கிறேன் அறிவிப்பதே என்றே பாட்டில் இருக்க முடியும் வரலாற்று முறையின் உண்டா தான் காணப்படுகிற பொருள் திருவண்ணாமலை பெருமான் தான் பாடிய இடம் அரையணி நல்லூரின் அருகு உண்மையான விளக்கம் இஆர்சின்னு அந்த பாத்துல உண்டு நம்ம பழைய காலத்துல படிச்சது இல்லைங்களா அருமையான இடம் கூறி விளக்கம் நாலஞ்சு இது கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டா இந்த தொடர் யார் யாருக்கு எப்படி சொன்னது அப்புறம் அந்த பகுதிக்கு விளக்கானது அது உண்மையாவே மூலம் படிச்சுருந்தா முடியும் அத ஒரு முழுக்கே போட்டான் இப்போ ஏன் மூலம் படிக்க நோட்ஸ் தானே படிக்கிறேன் அதனால அட வாழ்ந்ததை எழுதுங்கப்பா நானும் போடுறத போடுறேன் நீயும் தெரு நிற்கிறது நெல்லு பணம் இருக்கும் உள்ள போட்டோம் இல்லைன்னா தெருள் நெல்லு சிவஜி இப்படி போயிட்டு ஆகவே உண்ணாமலையால் பதியம் எங்கே பாடப்பட்டது அண்ணாமலையங்க அமர பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பறி கைதொழுது என திரு அரைய நல்லூரை வழிபட்ட நம்ம ஞான சம்பந்த அடிவரோடு இப்படி போது இங்கே அந்த அவர் அன்பரெல்லாம் காட்டினாங்களை தான் திருவண்ணாமலைன்னு சொன்னார் அந்த பெருமான் வடிவம் போன்றே தோன்றுச்சான் ஏன் பெருமன்மால் காணாத போது முடியாத முடியாதவாறு அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்த அது போல